வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா உனக்கு பிடிக்காத ஒரு அபிப்பிராயத்தை நீ கேட்க நேர்ந்தால் அதை நன்றாக ஆராய்ந்து அதிலும் ஓர் உண்மையை கண்டுபிடி ஆம் உனக்கு பிடிக்காத ஒரு அபிப்பிராயத்தை நீ கேட்க நேர்ந்தால் அதை நன்றாக ஆராய்ந்து பார் அதிலும் ஓர் உண்மையை கண்டுபிடி என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்